அஸ்லாம் வரமத்துல்லாஹ் வபர அகிலங்களை படைத்து ரச்சிக்கும் அல்லாஹ் அபுல் ஆலமீன் மனித சமுதாயத்திற்கு இஸ்லாம் என்ற வாழ்க்கை முறையை தன்னால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக ஆக்கினான் மனித சமுதாயம் நல்லுணர்வு பெறுவதற்காக திருமறைக்கு ஆணையும் அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து காட்டி அழகிய முன்மாதிரியை அமைத்து தர முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களையும் நமக்கு அருளாக தந்தான் அந்த பெருமானாரின் பொன்மொழியில் பதிய பெற்ற முக்கிய தொகுப்புகள் நம் தமிழ் மொழியில் இல்லாத தாகத்தை தணிக்கும் பாகியத்தை சென்னை ரஹ்மத் அறக்கட்டளைக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார் இதுவரை ரஹ்மத் பதிப்பகம் மூலமாக முக்கிய வெளியீடுகளாக சஹிஹுல் புகாரி சஹிஹுல் முஸ்லிம் முழுவதுமாகவும் ஜாமியுத் திருமிதி இரண்டு பாகங்களும் திருமறை குரானின் விரிவுரைகளில் முதன்மையான தப்சீர் இபுன் கசீர் ஐந்து பாகங்களும் பதிக்கப்பட்டிருக்கின்றன இணையதளத்தில் முழுவதுமாக படிக்கவும் ஒளி வடிவம் கேட்கவும் இம்மாபெரும் பணியில் உழைத்த அனைவருக்கும் அல்லாஹ் அவர்களின் பிழைகளை பொறுத்து ஈருலகு வெற்றியை தருவானாக இவ்விரை பணி தொடர்ந்து சுனன் அபு தாவூத் சுனன் நசை சுனன் இபுனு மாஜா போன்ற நபி மொழி தொகுப்புகளையும் தமிழ் மொழியில் தரும் வாய்ப்பினை ரஹ்மத் அறக்கட்டளைக்கு வழங்க வல்லமேனுக்கு அல்லாஹ் எப்போதுமானவன்